நற்றி நினைகர்களுக்கு அன்பு வணக்கங்கள் அறிவோம் அஞ்சல் தலைக்காக மங்களூர்ல இருந்து ஸ்ரீதர் பேசுற இன்னைக்கு நாம அறிவம் அஞ்சல் தலையில எதைப்பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா அஞ்சல் தலையும் அதுல இருக்கிற படம் அதாவது இமேஜ் அத பத்தின தகவல்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த அஞ்சல் தலையில இருக்கிற படத்தை பத்தி என்ன தகவல்கள் இருக்க போகுது அதுதான் நினைக்கிறீங்க இந்த படத்துலையும் சில சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு அது என்னன்னா ஆரம்ப காலத்துல எல்லாம் அதாவது அஞ்சல் தொலை வெளியிட்ட சமயத்தில எல்லாம் அதுல இருந்த படங்கள்லாம் எப்படி இருந்ததுன்னா ஒரு ஜென்ரல் சப்ஜெக்டாகத்தான் இருக்கும் அந்த அஞ்சல் தலையில எல்லாம் ஏதோ ராஜாவோட படம் இருக்கும் இல்லாட்டி ராணியோட படம் இல்லாட்டி ஒரு அந்த நாட்டோட பிரசிடென்ட் இல்லாட்டி பெரிய பொலிட்டிக்கல்ிகர் அதாவது அரசியல்வாதியோட படம் தான் வந்து ஜெனரலாகவே இருந்துட்டு இருந்தது உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம பென்னி பிளாக் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதுல வெளியிட்ட இந்த அஞ்சல் தலையில் அந்த இங்கிலாந்து நாட்டோட மகாராணியோட இமேஜ் தான் பிரிண்ட் பண்ணிருந்தாங்க நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாம்ப்லையும் அந்த காலகட்டத்தில் அந்த நாட்டோட நேஷனல் லீடர்ஸ் அவங்களோட இமேஜை தான் வந்து அஞ்சல் தலையிலாம் பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இது எப்போ மாறுச்சு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒம்பதுல அமெரிக்காவில் தான் இதுக்கான முதல் சேஞ்ச் வந்து ஏற்பட்டுச்சு எப்படி அப்படின்னா அந்த வருஷம் மார்ச் மாதம் அமெரிக்கா வந்து ஒரு பத்து ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது ரெகுலர் ஸ்டாம்ப்ஸ் இந்த பத்து ஸ்டாம்ப்பில் மூணு ஸ்டாம்ப்பில் வந்து அந்த நாட்டோட ஜனாதிபதியான ஃபிராங்க்லிங் அப்புறம் ஜார்ஜ் வாஷிங்டன் அண்டு அப்புறம் அப்ரஹாம் லிங்கன் அவங்களோட இமேஜை வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க மேலும் மூணு ஸ்டாம்ப்பில் வந்து இந்த நாம் லெட்ரு டெலிவரி பண்ணுறதுக்கு உபயோகிக்கிற குதிரை அப்புறம் வந்து லோக்கோமோட்டிவான ட்ரெயின் அப்புறம் வந்து ஸ்டீம் ஷிப்பு அதை வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க அஞ்சல் தலையில் பிரிண்ட் பண்ண இந்த மூணு இமேஜுக்கும் மக்கள்கிட்ட பலத்தை எதிர்ப்பு இருந்தது அந்த டைம்ல ஆனால் காலப்போக்கில் வந்து மக்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சல் தலையில் பிரிண்ட் பண்ண இந்த இமேஜ் உலக அளவில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிச்சு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 இப்போ நம்ம நாட்டே எடுத்துட்டிங்கன்னா காந்திஜி பற்றின ஸ்டாம்ப் வந்து எவ்வளவோ ஸ்டாம்ப்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அஞ்சல் தலையில் ப்ரிண்ட் பண்ணுற இமேஜஸ்ஸு எல்லாருமே பிரிண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது ஏன்னா உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே வந்து அஞ்சல் தலையாகட்டும் அதை வெளியே ரிலீஸ் பண்ணுறதாகட்டும் எல்லாமே வந்து இன்னைக்கு வரைக்கும் கவர்மெண்ட் கண்ட்ரோல்டாக தான் இருக்குது அதனால அதுல பிரிண்ட் பண்ற இமேஜஸும் கவர்மெண்டோட பர்மிஷன் இல்லாம யாரும் வந்து ரிலீஸ் பண்ணவே முடியாது ஆனா இதுல ஒரு மாற்றம் ஏற்பட்டது எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பதுல அமெரிக்காவில்தான் இந்த மாற்றம் வந்து கொண்டு வந்தாங்க எப்படி அப்படின்னா அஞ்சல் தலையில பிரிண்ட் பண்ற இமேஜஸ்ல செலக்ஷன் பண்றதுல மக்களும் பங்களிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு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 இந்த கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுற ஸ்டாம்ப்ல அது கூட நம்மளோட பர்சனல் இமேஜையும் வந்து நாம் வந்து பிரிண்ட் பண்ண முடியும் அதுதான் வந்து மை ஸ்டாம்ப் இந்தியால வந்து இது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஆரம்பித்தாங்க இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய அஞ்சல் தலையில் ஏற்பட்ட மாற்றம்னு சொல்லணும் இந்த மாதிரி மை ஸ்டாம்ப்லாம் வந்து எங்கே சார் கிடைக்கும் அப்படிங்கிறீங்களா